நமது நற்றிணை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபது நாற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமியு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. இலங்கையின் புராதன தலைநகர் கண்டி 2. அரிமா சங்கத்தை தோற்றுவித்தவர் மெல்வின் ஜோன்ஸ் மூன்று தங்கத்தின் விலையை நிர்ணயம் செய்யும் நகரம் லண்டன் இனி இன்றைய கேள்விகள் 1. உணவு மற்றும் வேளாண்மை கழகத்தின் தலைமையகம் எங்குள்ளது இரண்டு இங்கிலாந்தின் இரும்பு மனிதர் யார் 3. பௌத்த சமய நூல்கள் எந்த முறையில் பகுக்கப்பட்டுள்ளன மீண்டும் சந்திப்போம் நன்றி